அல்லா தன் வேட்டியை தரையில் நடப்பவனை நாளில் தன் அரு பார்வையால் பார்க்கமாட்டான் மாட்டான் என்று நபி சல்லம் அலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு பூஜ்ஜியம் எட்டு ஏழு